ஐயா ரமேஷ்ங்க ஐயா கண்டிப்பாக ஐயா மிக அருமையாக நம்ம முன்னோர்கள் வாழ்ந்திருக்காங்க வியக்கத்தக்கதுன்னு தான் சொல்லணும் நம்ம இந்த மழை பொழிவே பார்த்தீங்கன்னா நம்ம காட்டோட சுழற்சியில் ஆடி காத்தடிச்சு கடலை நோக்கி போகுது அந்த காற்று பார்த்தீங்கன்னா பூமியே சுழன்று வரக்கூடிய அளவுக்கு காத்தடிக்குதுங்க ஐயா பார்த்த அப்படிதான் யார் இருக்கு நம்ம ஒரு சில வானிக்க வானிலை அறிவிப்பாளர்கள் சொல்லும் போது பிலிப்பைன்ஸ் அதாவது பிலிப்பைன்ஸுக்கு அதுக்கு அன்னாண்டே ஒரு புயல் புறப்பட்டு சென்றார் ஆனால் அந்த புயல் பிலிப்பைன்ஸை தாண்டி ஆஸ்திரேலியாவை தாண்டி கம்போடியாவை தாண்டி சிங்கப்பூரை தாண்டி அந்தமான தாண்டி அடுத்து இந்திய பெருங்கடலை தாண்டி பல தீவுகளையும் பல நாடுகளையும் கடந்து அந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை நோக்கி அந்த புயல் வருது வருதுன்னு சொல்கிறத விட வர விற்கிறோம் அப்படின்னு தான் சொல்லலாம் ஐயா இந்த பூமியில் ஈரப்பதம் இல்லாததால் அந்த புயல் வெறும் காற்றாக மட்டுமே வந்து போகுதுன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம புவியோட மேற்பரப்பில் நீரை நிறுத்தி அந்த ஆடி மாதம் அடிக்கிற காத்தில் அந்த நீராவி மேக கூட்டங்கள் போய் திரும்பவும் நம்மளுக்கு மழையாக வரும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அது சந்தேகம் என்றதை விட இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தெளிவாக இருக்குது ஏன்னா ஒரு புயல் வந்து பிலிப்பன் சில அந்த புயல் வர்ற வழியில் பல நாடுகள் பல தீவுகள் பல கடற்கரை நிலப்பரப்பில் கலைஞ்சி ஓடலாம் இருந்தாலும் அது தமிழ்நாட்டை நோக்கியே வரக்கூடிய ஒரு செயலாக அமைகிறது அப்படின்னும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம புயலை வந்து வரவேற்கணும் வாரி வளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு புயலாக இருக்குது இந்த தமிழ்நாடு இந்த பூமியை காக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதியாக இருக்க நம் முன்னோர்கள் செய்த ஏற்பாடே இன்னும் நாம் வாழ தகுதியுடையாக இருக்குது கண்டிப்பாக ஐயா நம்ம சேர்ந்து ஒன்றா சேர்ந்து இதை வந்து காப்பாற்ற இந்த பூமியும் பூமியில் உயிர்களை காப்பாற்ற நாம் போராடுவோம் நன்றிங்க ஐயா